ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்கணாயீமே நமது பூஜனம் சௌச்சமார்ஜவம் பம்மச்சரியமாரீரம் தபுச்சிய தேவதரு பிராஞ பூஜனம் ஷௌச்சமார்ஜவம் தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் ஷௌச்சமார்ஜவம் உடம்பாலை பண்ணுற தபஸை பற்றி பகவான் உபதேசம் பண்ணுறாருன்னு நேற்றுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு சில சப்தங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஆக தேவர்களை பூஜை பண்ணுறது தேவர்கள்ங்கிறது பிரம்ம விஷ்ணு சிவ ரூபங்கள்லாம் த்விஜர்கள் அப்படின்னு சொன்னால் வேதங்களை படித்து வேத மந்திரங்கள்லாம் பலிக்கும்படியாக வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டவர்களெல்லாம் த்விஜர்கள் த்விஜர்னால் இரு இரு பிறப்பாளர்னு அர்த்தம் அம்மாவயத்திலேருந்து பிறக்கிறது ஒன்று அப்புறம் உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணுறதுனால இரு பிறப்பாளர்கள்னு பேர் அந்த த்விஜர்களுக்கு மரியாதை பண்ணுறது வழிபடுறது குரு அப்படின்னு சொன்னால் நமது வீட்டு புரோஹிதர் நமக்கு நல்ல காரியங்களெல்லாம் நமக்கு செய்து வைக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை மனுஸ்மிருதியில் மனு பகவான் உபதேசம் பண்ணி இருக்கிறார் ஆக குருன்னு சொன்னால் பெரியோர்கள் நமக்கு அறிவை கொடுத்த அறியாமை போக்குகிறவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் சாதாரணமாக சொல்கிற வழக்கம் இந்த இடத்துல குருன்னா பெரியவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும் அறிவாலும் பண்பாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்த பெரியவர்கள் அடுத்தது பிராஜ்ஞா இந்த குருவுக்கு வேறாக சொல்லக்கூடியது நம்ம நேரடியாக ஒருத்தட்ட சாஸ்திரங்களை படிக்கலாம் ஆனால் எத்தனையோ மகான்கள் பண்டிதர்கள்லாம் இருக்கிறார்கள் நமக்கு அவர்கள் நேரடியாக பாடம் சொல்லி கொடுக்கலனாலும் அவர்களையும் மதிக்கணும் ஆக தேவ திவிஜ குரு பிராஜ்ய பூஜனம் பூஜனம்னு சொன்னால் உடம்பால் வணங்கிறது அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவைகளை எல்லாம் பண்ணுறது ஆக கோவிலில் பண்ணுற சேவை பிராமணர்களுக்கு பண்ணுற சேவை பெரியோர்களுக்கு பண்ணுற சேவை அறிவாளிகள் அவர்களுக்கு பண்ணக்கூடிய சேவை ஞானிகள் பிறருடைய குருமார்கள் அவர்களெல்லாம் உடம்பால் வணங்கி உடம்பால் நம்ம என்னெல்லாம் அவர்களுக்கு உபகாரம் பண்ண முடியுமோ வந்தால் உட்கார்றத்துக்கு ஆசனம் போட்டு கொடுக்குறது அவர்களுக்கு படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றது உணவெல்லாம் பரிமாறுறது இந்த மாதிரி உடம்பால் செய்யணும் அது ஷாரீரம் தப்பஹாங்கிறார் பகவான் இங்கே அடுத்தது ஷௌச்சம் ஷௌச்சம்னா அந்த காலத்தில் மண் தண்ணீரை உபயோகப்படுத்தி உடம்பை அடிக்கடி சுத்தப்படுத்திப்பார்கள் சௌச்சம்னா மிருஜலாபியாம் சரீர சோதனம் ஆக உடம்பை சுத்தப்படுத்திக்கிறது சௌச்சம் ஆர்ஜவம் நேர்மையாக இருக்கிறது இது உடம்பில் சொல்லியிருக்கிறது இருந்தாலும் மனசு பேச்சு எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவோம் இங்கே வந்து நேராக அமர்றதுங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் அடிக்கடி உடம்பை தேவையில்லாமல் அசைக்கிறது அச்சாபலம்பர் பகவான் ஏற்கனவே படித்தோம் அச்சா பலம்னு சொல்லி பதினாறாவது அத்தியாயத்தில் படித்தோம் உடம்பை தேவையில்லாமல் அசைக்கிறது அது பண்ணாமல் நேராக அமருதல் ரொம்ப அதுக்காக விறப்பாக உட்காரணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப சோர்ந்து தொஞ்சு போய் ரொம்ப தளர்ந்து போய் உட்கார அதே சமயம் ரொம்ப விறப்பாகவும் இருக்கக்கூடாது உடம்பை ஒரு நேராக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தொடர்ந்து நாளைக்கு நிறைவு செய்யலாம் தேவத்ஜவம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ த்ரீ டபுள் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் WhatsApp செய்யவும் ஹரி